சதாவசம்மியம் அமாதம் வந்தேபரம் அதுவை பதினறாவது அயனா தவத் ஆமே ஆமீ தியத்தம் திரும்ப திரும்ப விளக்கப்படுகிறது ஜக்கும் வேற்றுமை என்பது உண்மையில் இல்லை ஜீத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் வேற்றுமை என்பது உண்மையிலேயே கிடையாது பிரபஞ்சத்திற்கும் ஆத்மாவுக்கும் பேதமும் தோற்றமே ஜீவ ஜெயவ பேதகாமி ஜீஸ்வரபேதா மித்யா ஜீவப்பிரபஞ்சபேதா மித்யா ஆகையினாலி ஷரீரபிமானம் இல்லாமல் ஸ்தூல சூக்ம காரண சரீரம் மூன்றிலுமே அபிமானம் அற்றவனாக இருக்கிறான் இந்த உண்மையை நன்கு உணர்ந்த காரணத்தினால் அவனுக்கு அகங்காரமோ மமக்காரமோ கிடையாது ரொம்ப பதிவு இருக்கு அகங்கார மமக்காரம் இரண்டும் இல்லை நிர்மமோ நிரகங்காரகா என்று சொன்னபடி அவனுக்கு இவைகள் இல்லை கீதையிலையும் கூட பதிமூணாவது அத்தியாயத்தில் பார்க்கிறோம் எதா சர்வகதம் சௌக்மியாத் ஆகாஷம் நோபலிப்பதே சர்வத்திராவஸ்திதோ தேகே ததாத்மா நோபலிபியதே எப்படி எங்கும் நீக்கமறை நிறைந்திருக்கக்கூடிய ஆகாசத்தை எந்த அழுக்கும் எந்த மாசுகளும் பாதிப்பதில்லையோ அதுபோல இந்த ஆத்மா தேகத்தில் இருந்தாலும் தேகத்தினுடைய தர்மங்கள் எதுவும் இதை பாதிப்பதில்லை ஆகையினால அவன் ஆத்ம ஆத்மாவாக ஷரீரத்தை கருதுவதில்லை ஆகையினால தான் அவனை வந் அவனால் தன்னை மற்றவர்கள் மானம் பண்ணினாலும் அபமானம் பண்ணினாலும் தாங்கிக் கொள்ள முடியும் ஏற்றுக்கொள்ள முடியும் தாங்கிக் கொள்வது அதை ஒத்துக்க முடியும் ஏன்னா வந்து ஷரீரத்துக்குத்தானே மான அப்பமானம் இதுக்குத்தானே மானாபமானம் துல்லிய நிந்தாலெலாம் இதுக்குத்தானே துல் நிந்தியா நிந்தா ஸ்துத்தான் இதுக்குத்தானே அதனால தான் அவன் துல்லியமாக இருக்க முடியிறது சமமாக அவனால் இருக்க முடிகிறது சரீரத்தில் அபிமானம் இருந்தால் இந்த மானமோ அப்பமானமோ சுகமோ துக்கமோ வந்தால் சமமாக இருக்க முடியாது அபிமானம் கிடையாது அபிமானம் இல்லாததற்கு காரணம் தான் ஷரீரம் இல்லை என்று புரிந்து கொண்டது ஒன்று தான் பிரம்மம் என்று தெரிந்து மற்றொன்று தன்னை பிரம்மமாக உணர்ந்து ஷரீரம் அல்ல என்பதை நன்றாக தெரிந்து ஆகவே சதா ஞானி தியக்த தேகத்ரயம் ஆத்மத்வேன ந மன்னியே விட்டுவிட்டான் ஸ்தூல ஷரீரத்திலோ சூக்மஷரீரத்திலோ நான் அஜ்யானிங்கிற எண்ணமும் கிடையாது ஞானம் அஜானம் ரெண்டுமே புத்தியோட சேர்ந்தது காரண சரீரம் அது இருக்கிறதுங்கிறது வந்து ஜானத்தினால அதுவும் நாசம் ஆயிடுறது ஆனா அது பேர பேருக்கு தக்தமா இருக்கு கயிறு எரிந்தது போல அது இருக்கிறது ஆகவே அது வெறும் தோற்றம் மாத்திரமே உலகம் சரீரம் எல்லாம் இருக்கிறது உண்மையில் இல்லை ஆகையினால் அது ஆத்மாவாகக் கருதுறது கிடையாது மேலும் இவைகளே திரும்ப திரும்ப பல கோணங்களில் விளக்கப்படுகின்றன அகிர் நிர்வயாசாத் யவிநாண நாத்வே அலுவயர் நி தேஹத்யவிநாசேனாத்வேத் அதை விளக்கி கூறுகிறார் மேலும் ஒரு ஒரு ஸ்லோகத்திலே எடுத்துக்கொள்கிற திருஷ்டாந்தமானது நன்றாகவே விளக்கப்படுகிறது அஹி நிர்வயனி நாசாத் பாம்பு தன்னுடையை உரித்து விடுகிறது பாம்புக்கு ஒன்றும் அழிவு ஏற்படுவதில்லை பாம்பு சட்டை அகேஹே நிர்லுவயன பாம்பினுடைய சட்டை அழிவதால் பாம்பினுடைய சட்டை அழிவதால் பாம்புக்கு எப்படி நாசம் உண்டாகாதோ அழிவு ஏற்படாதோ திருஷ்டாந்தம் தாஷ்டாந்தம் சொல்லுகிறார் தேகத்ரய விநாசேன மூன்று தேகங்களும் அழிவதால் அழிவதால் பாதிக்கப்படுவதால் நாசம்னா நிஜமாவே அழிஞ்சு போகிறது இல்லை நிஜமாவே அழிஞ்சு போகிறது இல்லைன்னா ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் அதாவது ஞானம் வந்ததுக்கு அப்புறம் சரீரமே அழிஞ்சு போயிடும்னா யாராக வருவாங்களான்னா வேதாந்தத்துக்கு ஆடு வராது அதனால் இங்கே நாசகா நாம பாதா இத்தியர்த்த பாதா பாதானா என்ன அர்த்தம் ஞானத்தினால நீக்கிறது அறிவால் அழிப்பது உண்மையிலேயே அழிவது இல்லை இந்த சரீரத்துல இருந்துண்டுதான் நான் இந்த சரீரம் இல்லைன்னு சொல்லணும் இந்த சரீரத்தையே நான் மறந்து இந்த சரீரம்னு சரீரம் இல்லைன்னு சொல்ல முடியாது எதுல நினைக்கணும் இந்த சரீரத்தை நல்லா கொட்ட கொட்ட முழிச்சுருக்கிற போதே அப்பத்தான் என்ன சொல்லணும் இதெல்லாம் படிச்சு என்ன சொல்லணும் நாகம் ஸ்தூல சரீரம் நான் இந்த ஸ்தூல சரீரம் இல்லை அப்படி சொல்றதுக்கு சாப்பிட்டுட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கணும் அப்படி நினைக்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் சொல்றதுக்கும் ஸ்தூல சரீரம் நன்றாக முழித்து கொண்டிருக்கணும் அதனால் இது வந்து நாசகான்னா இங்கே அழிஞ்சே போகிறதில்ல பாதா அதுக்கு சாதா நல்ல உதாரணம் வந்து காணல் நீர் உதாகரணம் காணல் நீர் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சாலும் அறிவுக்கு அது பொய் சூரிய உதயமும் அஸ்தமனமும் அறிவுக்கு பொய் அனுபவத்தில் அது சத்தியம் அதனால தான் அது நித்யான்னு சொல்கிறோம் ஆகினால சரீரத்தில் இருந்து கொண்டே ஷரீரம் நான் என்று புரிந்து அப்படி புரிந்து கொள்வதுனால அதை நாசம் என்று சொல்லுகிறோம் ஞானேன பாதா நாசகா எத்தி வச்சது உண்மையிலேயே நாசம் கிடையாது வியாபாரிக்கமாக எப்படி ஒரு பொருள் தோன்றி அழிகிறதோ அது மாதிரி அழிவு கிடையாது இங்க இங்க வந்து பாரமார்த்திக திருஷ்டியில நான் சரீரம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறேன் அப்படி புரிஞ்சுக்கிறதா நாசகா தேகத்தைய விநாசின ஆத்மநாசா நபவே நாத்மநாசகான்னு இருக்கு அந்த நாவை தனியாக பிரிச்சு அக்குவேரா அதனால நாங்கிறத தனியா பிரிச்சு ஆத்மநாசா நபவே தனியா போட்டு ஆத்மநாசம் ஏற்படுவதில்லை என் உடம்பு அழியறதுனால என் மனசு அழியறதுனால எனக்கு ஒன்றும் அழிவு ஏற்படாது அதுக்கு நல்ல உதாரணம் தூக்கம்தான் தூக்கத்தில் பாருங்க நமக்கு சரீரம் இருக்கிறது தெரிகிறது இல்லை சரீரம் இருக்கிறதும் தெரியலை நமக்கு மனசு இருக்கிறதும் தெரியலை எல்லாமே அங்கே ஒடுங்கிருக்கு அந்த கரணம் ஒடுங்கிருக்கு ஆனால் என்ன சொல்கிறோம்னா நாம் இருக்கோம் நான் இருக்கிறேன் என்று நினைக்க முடியாது ஆனால் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்று நினைப்பதற்கு மனம் தேவை நான் இருக்கிறேன் என்று நினைப்பதற்கு மனம் தேவை ஆனால் நான் நினைக்கிற நினைக்க முடியாததால் நான் இல்லை என்று சொல்ல முடியுமா சந்தேகமாக என்ன வந்து தூக்கத்தில் நான் இருக்கேன்னு நினைக்கிச்சா தூக்கமே கிடையாதுக்கு பேர் துக்கம் அது வந்து நான் இருக்கிறேன்னு நினைச்சா அது என்ன பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கோன்னு அர்த்தம் இப்படி தூங்க முடியாமல் இருக்கேனே அப்படி தான் அப்போ தூங்குகிற போது நான் இருக்கிறேன் என்று யாரும் நினைப்பதில்லை ஆனாலும் நாம் இருக்கிறோம் என்பது வெள்ள என்ன தெள்ள தெளிவு தெள்ளத்தெளிவு ஆனால் அது வந்து முழிக்க முழிச்ச தெரியும் நான் இருந்தேன் இருந்தேங்கிறத நினைக்க முடியலை அப்படின்னு முழிச்ச தெரியும் அப்போவே தெரியாது அதுவும் விழிப்பில் தான் நம்ம ஞா சொல்ல போனால் நம்ம எல்லாரும் தூக்கத்தை கொஞ்சம் நேரம் விசாரம் பண்ணினா துக்கமெல்லாம் போயிடும் தூக்கத்தை விசாரம் பண்ணாதனால்தான் துக்கம் தொடர்ந்துட்டே இருக்குது தூக்கத்தை வந்து முழிச்சுன் இருக்கிற போது விசாரம் பண்ணணும் தூக்கத்தை நாம் என்ன தான் பண்ணுறோம் என்னதா தான் இருக்கும் கனவை பற்றி பேசப்படாது கனவு அது இன்னொரு லோகத்தில் சஞ்சாரம் பண்ணுறது இது ஜாகிரத அவஸ்தையில் சஞ்சாரம் பண்ணுற மாதிரி சொப்னாவஸ்தான் சஞ்சாரம் பண்ணுறோம் நான் சொல்றது சொப்னாவஸ்தயம் இல்லாத உறக்கம் கணவற்ற உரம் உறக்கம் கணவற்ற உறக்கம் இந்த கணவற்ற உறக்கத்தை வந்து என்ன பண்ணணும்னா நனவில் விசாரம் பண்ணும் சொப்னத்தில் கூட விசாரம் பண்ணக்கூடாதுல விசாரமே பட பண்ண மாட்டோம் ஜாகிரத அவஸ்தையிலே விசாரம் கிடையாது இனி சுப்னாவஸ்தால ஜிரத அவஸ்தையில் பண்ண விசாரமே சொப்னாவஸ்தைக்கு வரமாட்டேங்கிறது அப்படியாவது வந்ததுன்னா ஆழமான மனசுக்கு போயிருக்குன்னா தெரியும் அதனால் ஜாகிரதாவஸ்தில்தான் விசாரம் பண்ண முடியும் ஒருவேளை சொப்னாவஸ்தான் ஏதாவது விசாரம் விசாரம் சந்தேகம் வந்துடும் ஜாக்கிரத அவஸ்தையில் தான் அதை சரியும் பண்ணணும் அதனால் ஜாகிரத அவஸ்தையில் நன்றாக விழித்திருக்கும் நிலையில் தான் உறக்கத்தின் அனுபவத்தை ஆராய்ச்சி பண்ண வேண்டும் அப்படி ஆராய்ச்சி பண்ணும் பொழுது தெரியும் உறக்கத்தின் போது என்னை நான் நினைக்க முடியவில்லை என்றாலும் என்னையே நான் நினைக்காமல் ஒரு நிலையில் நான் இருந்திருக்கிறேன் என்பது எனக்கு விளங்குகிறது ஆகவே எனக்கு எந்த அபிமானமும் இல்லாத ஒரு நிலையை பகவான் தினந்தோறும் அனுகிரகம் பண்ணுகிறார் அதை வைத்து கொண்டாவது புரிஞ்சு கொள்ள வேண்டாமோ முழித்த உடனே தானே இப்படி எல்லாம் அபிமானம் வர்றது ஆகையினால தினந்தோறும் தேகத்திரய லயத்திலேயே இந்த உண்மை புரியறது ஆனால் வேதாந்தத்தில் என்ன பண்ணுறோம் ஜாகிரத அவஸ்தையில் இதை விசாரம் பண்ணி ஞானத்தினால இதை பாதிக்கிறோம் அதை இங்கே தேகத்திரய விநாசகா என்று சொல்லுகிறார் தேகத்திரய வினாசேன மூன்று காலத்திலும் எனக்கு தேகம் இல்லை மூன்று சரீரமும் என்னிடத்தில் கற்பிக்கப்பட்டதுதான் அவைகள் என்னை சார்ந்து இருக்கின்றன நான் அவைகளை சார்ந்து இல்லை அவைகளுடைய தர்மங்களை குணங்களை என்னுடையதாக நான் கருதி கொள்வது மதியீனம் அறிவீனம் புரியுறதோ தூய தமிழ் மதியீனம் அறிவீனம் மூடத்தனம் முட்டாள் தனம் ஆகையினாலே ஆத்மாவுக்கு ஒன்னும் ஆறுதல் இது வரட்டும் போகட்டும் என்ன வேணுமானாலும் நடக்கட்டும் தேகி நித்தியமத்தியோயம் தேகே சர்வச பாரத தஸ்மாத் சர்வாணி பூதானி நத்வம் சோசித்து மருகசி வீட்டையில பாக்கிறோம் அர்ஜுனே நித்தியம் அவத்திய இந்த தேஹி ஒருபொழுதும் கொல்லப்பட முடியாதவன் சர்வே தேஹி நித்தியம் அவத்தியோயம் தேகே சர்வார அது மாத்திரமில்லை இன்னொரு இடத்துல சொல்றார் அவிநாஷி தத்வினம் தினாசம் அவ்ஸித் கத்துமர் ஆச்சாரியால் சொல்லுகிறார்கள் ஈஸ்வராகப்பி கருத்தும் நான் அருகசி ஆத்மத்வாத் ஈஸ்வரனும் கூட அழிக்க முடியாது ஆத்மாவை ஏனென்றால் அவரே ஆத்மாவாக இருப்பதால் நெருப்பே எங்க நெருப்பை எரிக்கும் சொல்லுங்க நெருப்பு நெருப்பை எரிக்கிறது அப்படின்னு சொன்னா எங்கேயாவது நடக்குமா அது நெருப்பு கட்டையத்தான் எரிக்கும் நெருப்பு நெருப்பு அல்லாததைத்தான் நெருப்பு எரிக்குமே தவிர நெருப்பை நெருப்பே எப்படி எரிக்க முடியாதோ அதுபோல ஆத்மா தன்னைத்தானே அழித்து கொள்ள முடியாது ஆகவே ஆத்மாவுக்கு ஒரு பொழுதும் நாசம் ஏற்படுவதில்லை பாம்பு சட்டை அழிவதால் பாம்புக்கு எப்படி அழிவு ஏற்படுவதில்லையோ ஆத் உடலுக்கு உடலில் இருக்கிற அபிமானங்கள் நீங்குவதால் ஆத்மாவுக்கு அழிவு ஒன்றும் ஏற்படுவதில்லை இனி இந்த பாம்பு சட்ட திருஷ்டாந்தம் முடிஞ்சது பாம்பு சட்ட திருஷ்டாந்தம் முடிஞ்சது இப்போ மோறு உப்பு மோரு உப்பு திருஷ்டாந்தம் இல்லாட்டி எல்லாரும் தூஞ்சி போயிடுவேன் இப்படி திருஷ்டாந்தம் திருஷ்டாந்தமாக சொல்லிதான் புரிய வைக்கிறது மோரு உப்பு திருஷ்டாந்தம் அப்படின்னா நமக்கு நிறைய நமக்கு வந்து மனசுக்கெல்லாம் கஷ்டமா இருக்கு நான் குண்டா இருக்கேனேன்னு வருத்தமா இருக்கு எனக்கு குண்டா இருக்கேனேன்னு வருத்தமா இருக்கு இளைச்ச வாழ்க்கை இருக்கு எல்லாம் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு இருக்கு இந்த தர்மங்கள் எல்லாம் உண்மையில் அவைகளோடு கிடையாது இந்த ஸ்லோகத்தை படிக்கலாம் தக்ராதிலவணோபேதம் அக்னைர்லவணவத்யா ஆத்மாஸ்தூலாதிசம்யுக்த தக்காதிலவோப்பேத்தைர்லவணவியூலாதி வோம் தக்காதி அனவத் யித்திய தூலாதிசயுமா ஸ்தூல காதிவத்து திருஷ்யத்தை அப்படி படிக்கணும் எதா எப்படி லவணோபேத்தம் தக்கராதி அக்னி லவணவத்து திருஷ்யத்தை லவணவத்து எதா அக்னி திருஷ்யத்தை எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் அதாவது உப்போட சேர்த்துருக்கு இதில் மோரை மோர் முதலானதுன்னு போட்டிருக்கு தக்கரம் முதலானதுன்னா என்ன அர்த்தம் இல்லை உப்பு கூட சேர்த்துக்கணும் உப்பு வடை தோசை பொங்கல் சட்னி ஆதி பதத்து என்ன சொல்கிறதுன்னா எல்லாம் போட்டுங்க சட்னியில் உப்பு அதிகம்னு சொல்கிறோம் உப்பு அது உப்பு மா அதனால் அதில் எல்லாத்துலேயும் சொல்கிறோம் நம்ம என்ன பண்றோம்னா மோர்ல உப்பு கலந்துருக்கு ஆனா நம்ம என்ன பண்றோம்னா மோரே உப்புன்னு விடுறோம் ஒரே உப்பு அப்படிங்கிறோமே தவிர மோரில் உப்பு கலந்திருக்குன்னு நம்ம பிரிச்செல்லாம் பார்க்கறது இல்லை விவேகம் பண்றோமா தக்கர லவண விவேகா தக்கர லவண விவேகம் எல்லாம் பண்றதே இல்லை தக்கர லவண விவேகமே பண்ணாத ஆள்கிட்ட போய் ஆத்மான் ஆத்மா விவேகத்தை எப்படி சொல்கிறது நம்ம வழக்கத்தில் நிறைய இப்படி பேசுகிறோம் நம்ம ஆகையினால தக்கரத்தில் வந்து இப்போ இங்கே புரிஞ்சுக்கணும் லவணங்கிறது இங்கே இங்கே ஸ்தூல சரீரம் திருஷ்டாந்தத்தில் தக்கரங்கிறது ஆத்மா மாதிரி தக்கரம் ஆத்மா மாதிரி இல்லை தக்கரம் ஆத்மா தக்கரம் சரசிய துர்லபம்னு சொல்லிருக்கு இந்திரனுக்கே கிடைக்காதான் மோர் தக்கரம் சக்கரஸ்ய துர்லபம் அதனால மோர் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவார்கள் அது ஜோக்குக்கா சொல்ற விஷயம் தக்கரம் சக்கரசிய துர்லபம்ங்கிறது இங்க என்னன்னா தக்கராதி லவணோபேதம் அதனால என்னென்னா இது உப்புன்னே சொல்லிடுறான் மோர்னே சொல்றது இல்லை இது உப்பு அப்படின்னு அக்ஞர்களால் அறியாதவர்களால் சொல்லப்படுகிறது ஆக மோருக்கு உண்மையிலேயே உப்புச்சுவை கிடையாது அது உப்போட சம்பந்தப்பட்டதுனால தான் அது உப்புச்சுவையோடு இருப்பதாக தெரிகிறது உண்மையில் மோருக்கு உப்புச்சுவை கிடையாது நீருக்கு சுடும் தன்மை கிடையாது ஆனால் அது அக்னியோட சம்பந்தத்தினால் சுடும் தன்மையை காட்டுகிறது ஆகவே உண்மையில் நெரு அக் ஜலத்துக்கு சுடும் தன்மையில்லை மோருக்கு உப்புச்சுவை கிடையாது ஆனால் என்ன சொல்கிறோம்னா நான் குண்டாக இருக்கிறேன் இங்கே என்ன ஸ்தூலம் ஸ்தூலக்காதினு போட்டிருக்கு அதனால சொல்ல வேண்டியிருக்கு நான் குண்டாக இருக்கிறேன் நான் உண்மையிலேயே குண்டா நான் குண்டா ஒல்லியா நான்கிறது நான் என்பது குண்டா ஒல்லியான் நான்கிறது குண்டும் ஒல்லியும் இல்லை இந்த குண்டு ஒல்லி எல்லாம் நான்ல சேர்ந்துருக்குப்பா குண்டு ஒல்லி எல்லாம் தயான சுவாமி சொல்லுவார் இந்த நான் நசிங்கியே போயிட்டு இந்த நான் இருக்கேப்பா இந்த நான் வந்து நசிக்குட்டான் போட்டு எல்லா அபிமானத்தையும் போட்டு போட்டு போட்டு இந்த நானை நசுக்கி வச்சிருக்கான் என்னைக்குத்தான் இந்த நசுக்கள் எல்லாம் எடுக்கிறதோ தெரியல அது மாதிரி இந்த நான்கிறது சரீரத்தினுடைய ஸ்தூல தர்மத்தை ஆத்மாவின் மீது அத்தியாசம் பண்ணி நான் குண்டாக இருக்கிறேன் நான் குட்டையாக இருக்கிறேன் நான் நெட்டையாக இருக்கிறேன் நான் கருப்பாக இருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுகிறான் என் கண் சரியாக இல்லை இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறதெல்லாம் இந்த தர்மத்தை வந்து ஆத்மாவில் ஏற்றிருக்கோமா எப்படி மோரில் உப்புங்கிறத ஏற்றிருக்கோமோ அது மாதிரி ஆத்மாவில் வந்து இந்த ஸ்தூல சரீரத்தோட தர்மத்தை ஏற்றுவித்திருக்கிறோம் என்று இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது இதன் மூலம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அதுக்காக வேண்டி இழைக்க அர்த்தம் இல்லை ரொம்ப சௌகரியமாக போச்சு ஏற்கனவே நமக்கு வந்து சோம்பேர்த்தனம் ஜாஸ்தி இழைக்கணும் இதெல்லாம் ஆகினால சூழ தர்மம்லாம் எனக்கு இல்லை அதனால எவ்வளோ வேணாலும் பெருத்துண்டே போகிறேன்னா ஜாக்கிரதை அதுக்கு தான் வந்து தனியாக கூப்பிட்டு வேதான்னு சொல்லணும்னு சொல்லிவிட்டேன் இப்படி எல்லாம் எங்கேயாவது சொன்னால் தப்பாக அனர்த்தம் பண்ணிப்பான்னு சொல்லி அதனால் எல்லாம் பண்ணத்தான் வேணும் எல்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணத்தான் வேணும் எல்லாம் பண்ணணும் அபிமானம் வைக்கப்படாது ஜாகிரதையாக இருக்கணும் ஒட்டப்படாது செய்ய வேண்டிய தர்மத்தை கடைப்பிடிக்கவும் வேணும் அதே சமயம் அதில் இருக்கக்கூடிய வியாதியோ ஜராவஸ்தையோ முழங்கால் வலிக்கிறது ஆத்மாவுக்கு எங்கே முழங்கால் வலி முழங்கால் வலி முதுகு வலியெல்லாம் கிடையாது ஆகையினால இது வந்து வலிக்கு மருந்தும் போட்டுக்கணும் இந்த ஸ்லோகத்தையும் மனசில் ஞாபகம் ரெண்டும் இருக்கணும் ஒழுங்காக வேளா மருந்து போடணும் ட்ராக்ஷன் போடுறதுனா கழுத்தில் போட்டுக்கிறதுனா போட்டுக்கணும் எல்லாம் பண்ணிக்கணும் ஆனால் அதே சமயம் இதையும் புரிஞ்சுக்கணும் அது வந்து நடைமுறைக்காக இருக்கிற வரைக்கும் ரிலேட்டிவ் வேர்ல்டில் இருக்கிற வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் செய்யத்தான் வேணும் வியாபாரிக திருஷ்டியாக அதே சமயம் அது நம்முடைய ஆழமான மனதை பாதிக்காமல் இருப்பதற்கு இந்த கருத்துக்களையும் உணர்ந்திருப்பது மிகவும் அவசியம் செய்ய வேண்டியதை செய்யணும் அதே சமயம் கவலைப்படக்கூடாது நல்லா செய்யணும் அதே சமயம் கவலையும் படக்கூடாது அதனால ஆத்மா ஸ்தூலாதி சம்யுக்தகா ஸ்தூலகாதிபத்து திருஷ்யத்தே அப்படி தோன்றுகிறது ஸ்தூலகாதிபத்து திருஷ்யத்தே ஆத்மாவானது ஸ்தூல சரீரத்தோடு சேர்ந்து இருக்கிறது மாதிரி இருக்குது அதனால் அதை விட்டு பிரிக்க முடியாது சர்வகதத்வாத் அது எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது ஸ்தூல ஷரீரத்தையும் வியாபித்திருக்கிறது ஆனால் அதே சமயம் ஸ்தூல சரீரத்தினுடைய தர்மங்கள் எதுவும் அதை ஒன்றும் செய்யாது திருஷ்டாந்த ஞாபகணம் கை கையை வெளிச்சம் எல்லாம் கையில் இருக்க கூட கையை முழுக்க வியாபிச்சிருந்தாலும் கைக்கு வேறாகத்தான் அது இருக்கிறது அதுபோல ஸ்தூல சரீரம் முழுவதையும் அது வியாபித்திருந்தாலும் ஸ்தூல சரீரத்துக்கு வேறாகத்தான் இருக்கிறது தன்னை ஒருவன் ஸ்தூல சரீரமாக கருதக்கூடாது என்னது அந்நோந்தர ஆத்மா பிராணமயா அந்யோந்தர ஆத்மா மனோமயா அந்நோந்தர ஆத்மா விஜானமயா அந்நோந்தர ஆத்மான அதுக்குதான் கொஞ்சம் தூக்கி சொல்லி இருக்குது அந்யோந்தர ஆத்மான அப்படி சொல்லி ஆனந்த ஆத்மா இப்படி நிறுத்தி நிதானமா மனசுல பதியட்டுங்கிறதுக்காக ஸ்வரம் எல்லாம் போட்டிருக்கிறது அதனால இதெல்லாம் சரி அன்னமயம் பிராணமயம் மனோமயம் எல்லாவற்றையும் நீக்கி அதனால ஆதி பதத்தை போட்டுக்கிறது சொன்னேன் ஸ்தூலாதி சம்யுக்த ஸ்தூல சரீரம் முதலானதோடு சேர்ந்திருந்தாலும் சேர்ந்திருப்பதால் ஸ்தூல சரீரத்தை போன்று தோன்றுகிறது ஸ்தூல சரீரம் முதலிய தர்மங்கள் இருப்பது போல அதற்கு தோன்றுகிறது ஆக அஜானிகளுக்கு அப்படி தோன்றுகிறது எது மோரில் உப்பு இருக்கிறது திருஷ்டாந்தம் அது மாதிரி தான் ரெண்டாவதுனே அக்ஞானிகளுக்குன்னு போட்டுக்கணும் முதல்ல அக்னேகின்னு போட்டிருக்கிறதுனால அது அக்னேகிக்கு அக்ஞர்களுக்கு மோர் உப்போடு இருக்கிற மாதிரி தெரிகிறது அப்படின்னு சொல்லி முதல் வரி முடிச்சு கொடுத்து ரெண்டாவது வரி என்ன சொல்லியிருக்குன்னா அது மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கு அது மாதிரின்ன ஒன்று அங்கேயும் அர்த்தம் பண்ணிக்கணும் அக்னேகிர் அக்னேகி அங்கேயும் முட்டாள்களுக்கு தான் அப்படி தோன்றுகிறது அஜானிகளுக்குத்தான் ஸ்தூல சரீரம் தான் என்று சொல்லுகிறது இதாக சொல்றார் இன்டைரக்டா திட்டர் நேரடியாக திட்டல அறியாதவர்கள்தான் மோரை உப்பு சுட சுவையுடையதாக சொல்லுகிறார்கள் அதுபோலத்தான் சிலர் சிலர்னா என்ன அர்த்தம் சில முட்டாள்கள்னு அர்த்தம் அது சொல்லாம அப்படி சொல்ற அது போலத்தான் சிலர் ஸ்தூல சரீரத்தை ாக சொல்லுகிறார்கள் அப்படி சிலர் கருதுகிறார்கள் அதை மேலும் விளக்கி சொல்லுகிறார் இன்னொரு திருஷ்டாந்தம் இப்போ மோரு உப்பு திருஷ்டாந்தம் புரிஞ்சு இல்லையோ மோரு வந்து ஆத்மா உப்பு வந்து ஸ்தூலாதி சரீரங்கள் திருஷ்டாந்தத்தை அது போட்டுக்கணும் ஈஸ் இவ் எதை எந்த திருஷ்டாந்தம் எதை சொல்றதுன்னு தெரியாம போயிடும் கடைசியில ரொம்ப நேரம் வாசிச்சு வாசிச்சு நமக்கு என்ன ஆயிடும்னா இந்த திருஷ்டாந்தம் எதுக்கு எந்த திருஷ்டாந்தம் சொல்லிட்டு போயிடும் ஜீரணாணி யதா விஹாய சொல்லி கடைசியில் என்னன்னா வஸ்திரம் தான் ஆத்மான உட்டான்னா ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும் வாதிக்கமவ் ஸாத்மோ அய காதிக்கம் எவ் வந்வத்திக்கம் சர்வம் ஆத்மவத் நன்கு பதியும்படி மீண்டும் மீண்டும் திருஷ்டாந்தங்களை கூறி ஆத்மஸ்வரூபத்தை விளக்குகிறார் நாம் எத்தனை முறைதான் சாஸ்திரங்களை திரும்ப திரும்ப தெரிந்து கொண்டாலும் நமக்கு என்னவோ இந்த சரீரம்தான் ஆத்மா போலவே தோன்றுகிறது அதற்கு பல காரணங்களை பல திருஷ்டாந்தங்களின் மூலம் இப்படித்தான் நாம் நினைக்கிறோம் என்று சொல்லுகிறார் முதல்ல சொன்னது தக்கராதி லவணோபேதம் இப்ப இன்னும் கொஞ்சம் ஆழமாகவே சொல்லுகிறார் அயஹ்காஷ்டாதிக்கம் எத்வது எத்வத்து வயாதிக்கம் வர் ஆத்மவ் பாதி அப்படி அன்ப திரும்ப ஒரு தன சொல் எத்வத் வந் காஷ்டிவத் வன்னிவத் பவதி ஆர்பாதி தத்வத்து தத்வத்துக்கணும் தத்வத் சர்வம் ஆத்மவத் பாதி இரும்பு விறகு கட்ட இது ரெண்டும் நெருப்போட சேர்ந்தது சொன்ன அந்த ரூபமாவே ஆயிடு அது மாதிரி இந்த ஸ்தூல சரீரமும் சம்பந்தத்தினால இந்த தர்மத்தை ஏற்றிடுறோம் அதனால என்ன ஆயிடுறது ஆத்மாவும் இதுதான் நினைக்கிறோம் ஆத்மாவில் தர்மத்தை ஏற்றுவிட்டு விடுகிறோம் சம்பந்தத்தில் இருக்கு ஆனால் என்னன்னா அதில் நாம் அனைத்தையும் ஏற்றுவிடுகிறோம் ஏற்றிவிடுகிறோம் இதை ஆத்மான்னு நினைக்கிறோம் இதையும் ஆத்மானு நினைக்கிறோம் ஸ்தூல சரீரத்தை ஆத்மானு நினைக்கிறோம் ஸ்தூல சரீரத்தோட தர்மாவை ஆத்மாவில் போட்டு அதுல இருக்கிற சத்தம்சத்தை இதுல போட்டு இதுல இருக்கிற இதுல இருக்கிற ஜட அம்சத்திற்கு அதுல போட்டு நான் செத்து போறேன் வேற சொல்லி எத்தனையோ குழப்பங்களை நாம் திரும்ப திரும்ப செய்து கொள்ளுகிறோம் ஆகையினால ஆத்மயோகத்த இன்னொரு கோணத்தில் இதை சொல்லாம் இது வந்து சைத்தன்யம் போல இருக்கு இந்த சரீரம் வந்து உணர்வே வடிவெடுத்ததாக இருக்கிறது என்னன்னா ஆத்மாவை இப்ப நெருப்பா நீங்க ஆத்மா வந்து ஆத்மாவோட சேர்ந்த ஸ்தூலாதி சரீரங்கள் அது மாதிரியே ஆய்ட்ரேத்தன பாதி இந்த சரீரம் உண்மையிலேயே ஜடமாக இருந்தாலும் சேத்தனம் போன்று இது தெரிகிறது சேதனம் போன்று இது இதுதான் இந்த அர்த்தத்துல இங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஆத்மா அஸ்தித்வம் ஆத்மாவனுடைய பாதித்துவம் ஆத்மாவனுடைய பிரியஸ்வரூபம் சுகம் எல்லாம் இதுல இருக்கிற மாதிரி தோன்றுகிறது நெருப்போட சம்பந்தப்பட்ட அய்காஷ்டாதிக்கம் எப்படி நெருப்பாகவே ஆகிறதோ அதுபோல ஆத்மாவோடு சம்பந்தப்பட்ட இந்த ஸ்தூலாதி சரீரங்களும் சேதனத்தன்மை உடையது போன்று தெரிகின்றது ஆனால் சேதனத்தன்மை உண்மையல்ல இரும்பில் இருக்கின்ற நெருப்பும் கட்டையில் இருக்கின்றும் உண்மையில் அதனுடையது அல்ல அது நெருப்போடு தொடர்பு ஏற்பட்டதால் உண்டானது அதுபோலத்தான் இதில் இருக்கக்கூடிய சேதனத்தன்மை இருப்புத்தன்மை சேதனத்தன்மை இரு இன்பத்தன்மை சொல்லணும் இருப்புத்தன்மை தன்மை இன்பத்தன்மை என்ன சொல்றது சத்தியத்துவம் சத்தியத்துவம்யம் அப்புறம் வந்து ஆனந்த தன்மை எல்லாம் இதுல இருக்கிற மாதிரி தெரியும் ஆக உண்மையிலேயே இதுக்கு இது சத்தோ சித்தோ ஆனந்தமோ கிடையாது அனிருத ஜடதுமான இது சம்பந்த சச்சிதானந்த போல தெரிகிறது நெருப்போடு சம்பந்தப்பட்ட கொஞ்ச நேரம் கழிச்சு எத்தனை திருஷ்டாந்தம் பார்த்தோம் என்ன தெரிஞ்சுக்கோம் நினைக்கிறேன் சொன்னாதான் புரியும் நெருப்பு இஸ்இக்குவல் ஆத்மா நெருப்பு ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம் இருக்கோ இல்லையோ அதை விட்டுடுங்க எல்லாத்துலயும் சாஸ்திரப்படி சச்சிதானந்தம் இருக்கு சச்சிதானந்தம் இல்லாத வஸ்துவே கிடையாது இந்த செவத்துல சச்சிதானந்தம் இருக்கு இந்த பயனாவில சச்சிதானந்தம் இருக்கு இதுல வந்து கிளிப்ல சச்சிதானந்தம் இருக்கு எல்லாத்திலையும் சச்சிதானந்தம் இருக்கு பணத்திலையும் சச்சிதானந்தம் இருக்குள்ள பொருளும் சச்சிதானந்த கிடையாது ஆனா ஜட சத் அம்சம் வெளிப்படுகிறது சேத்தன வஸ்துக்கள்ல சத்தம்சமும் சித்தம்சமும் சேர்ந்து வெளிப்படுறது ஜீவர்களுக்கு மனிதர்களுக்கு அல்லது ஞானிகளுக்கு சத் அம்சமும் சித்தம்சமும் சொல்ல வேண்டாம் சாதாரண ஜீவர்களுக்கும் சத்தம்சமும் சித்தம்சமும் அவ்வப்பொழுது ஆனந்த அம்சமும் வெளிப்படுகிறது அவ்வப்பொழுது சத்தம் சித்தம்சமும் எப்பவும் இருக்கிறது நான் இருக்கிறேன் உணர்கிறேன் ஆனால் இன்பமாக இருக்கிறேன் அவ்வப்பொழுது வெளிப்படுகிறது எல்லாத்திலையும் சச்சிதானந்தான் இருக்கு ஆக இந்த நெருப்புங்கிறது எதை குறிக்கிறது நான் நெருப்புக்கே இந்த லட்சணம் சொல்லலாம் நெருப்புல வெம்மை செம்மை ஒளி மூன்றும் இருக்கிறது கைவல்ல நான் சொல்லி இருக்கு ரொம்ப அழகா வெம்மை செம்மை செம்மை சிகப்பு நிறம் வெம்மை வெப்பம் ஒளி பிரகாசம் வெம்மை செம்மை ஒளி மூன்றும் எதுக்கு இருக்கு அக்னிக்கு இருக்கு அதே மாதிரி இங்க ஆத்மாவுக்கு என்ன இருக்கு சத் சித் ஆனந்தம் வெம்மை செம்மை ஒளி மூன்றையும் பிரிக்க முடியுமா நெருப்புல இருந்து வெம்மையையும் செம்மையும் புரியுறதோ ஒரே செம்மையா இருக்குமையும் செம்மையும் ஒளியையும் பிரிக்க முடியாது நெருப்புல வெண்மை செம்மை ஒளி மூன்று தன்மையும் நெருப்பின் இயல்பு மூன்றில் ஒன்றையும் கூட பிரிக்க முடியாது அது ஆத்மா சத் சித் இருக்கிறது ஆக சித ஆனந்த ரூபமாக இருக்கிற ஆத்மா இங்க வெம்மை செம்மை ஒளியான நல்ல திருஷ்டாந்தத்தை கொஞ்சம் பெருசு பண்றோம் நெருப்போடு ஒப்பிடப்படுகிறது சரியான ஒப்பீடு அப்புறம் வந்து ஸ்தூல சரீரம் ஸ்தூல சூக்ம சரீரம் எல்லாம் இரும்பு குண்டோடும் விறகு கட்டையோடும் ஒப்பிடப்படுகிறது ஸ்தூல சரீரம் சூட்ச சரீரம் இரண்டும் காரணத்தை விட்டுருங்கதான் ஜானம் ஸ்தூல சரீரம் சூக்ம சரீரம் இரண்டும் விறகுக்கட்டையோடும் இரும்பு குண்டோடும் ஒப்பிடப்படுகிறது இப்ப புரிஞ்சு போயிடும் அந்த எப்படி நெருப்பும் இரும்பு குண்டும் விறகுக்கட்டையும் சேர்ந்தவுடனே அதுவாகவே அது ஆயிடுறதோ அது மாதிரி ஆத்மா சரீரத்தோட சம்பந்தத்தினால சொல்லப்போனா சரீரம் தான் ஆத்மாவோட சம்பந்தப்பட்டிருக்கு நம்ம வந்து நெருப்பா வந்து கேட்கறது இரும்பு கொண்டே வா விரக்ட்டே வாக்குறது நம்ம தான் போடுறோம் அது மாதிரி இந்த ஸ்தூல சூக்ம சரீரமெல்லாம் அதுல சேர்ந்து அதோட தர்மமான சச்சித் அம்சத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு தான் என்னமோ சச்சிதானந்த ஸ்வரூபம் மாதிரி காட்டின் இருக்கு எது இந்த ஸ்தூல சூக்ம சரீரங்கள்லாம் ஆனந்தங்கிறது கொஞ்சம் நிரடும் ஆகையினால சச்சித் ரூபம்னு போட்டுங்கோ ஆனந்த ரூபம் அதுல அடைஞ்சிருக்கு அது மறுக்க முடியாத உண்மை அது விவேகம் பண்ணினாத்தான் ஸ்தூலாதிக்கம் சர்வம்னு போட்டுக்கணும் ஸ்தூலம் முதலிய எல்லாம் ஸ்தூலம் சூக்மம் எல்லாமே எல்லாருடைய ஸ்தூல சரீரமும் அப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம் எல்லாருடைய ஸ்தூல சரீரமும் புல்லுனுடைய ஸ்தூல சரீரத்திலிருந்து பிரம்மாவோட ஸ்தூல சரீரம் வரைக்கும் எல்லாம் இந்த சச்சிதோட சம்ச அம்ச சச்சிதானந்த அம்சத்தினாலதான் சேர்ந்திருக்கு சச்சிதானந்தத்தோட சேர்ந்துதான் அந்த தர்மத்தை உடையதாக தெரிகிறது ஆகவே உண்மையில் அதற்கு சச்சிதானந்த ரூபம் கிடையாது ஆத்மயோகதா ஆத்மவத் பாதி ரொம்ப அழகான வாக்கியம் ஆத்மாவோட சம்பந்தத்தினால ஆத்மா மாதிரி இருக்கு ஆத்ம பத்துனால என்ன அர்த்தம் குரங்கு மாதிரி இருக்கான் குரங்கு மாதிரி இருக்கான் அப்படின் குரங்கு இல்லையே அது மாதிரி தானே சொல்றோம் அது மாதிரி இந்த மாதிரினால என்ன அர்த்தம் அது இல்லேன்னு அர்த்தம் நீ ரொம்ப புத்திசாலி மாதிரி இருக்கிய என்ன என்ன ரொம்ப புத்திசாலி மாதிரி பேசுறேன்னாலே பகவான் பிரஜா நீ புத்திசாலி மாதிரி பேசுறோகி அடிக்கடி சொல்லுவார் ரொம்ப பின்னி பிணைந்து இதுவே அதுவே தெரியாம அப்படி சேர்த்துட்டோம் ஆகையினால என்ன சொல்றோம் நான் சொல்ற போது இந்த சரீரத்தையே நாமு விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம் நம்மை சொல்லிக்கொள்ளும் பொழுது நாம் எல்லோரும் நம்முடைய ஸ்தூல சரீரத்தை மனசுல வைத்து தான் பேசணும் பார்த்தா கூட எங்க நான் இருக்கேன்னா தேடுறோம் ஒரு குரூப் போட்டோ எடுத்தோம் வச்சுங்க அதை எடுத்த உடனே அந்த போட்டோ வந்த உடனே முதல்ல என்னன்னு நம்மை மூஞ்சி எப்படி இருக்குன்னா பாக்கலாம் எல்லாருக்கும் என்னன்னா அவ்வளவு தூரம் அபிமானம் வந்தாச்சு நம்மள ஆனா உட்கார்ந்து தக்கராதி லவணோ கேத்தம் அய் காஷ்டாதிகம் சர்வம் அதான் அப்படி தூரத்துக்கு நமக்கு அபிமானம் விரத்தி ஆயிடுச்சு ஆத்மவத் பாதி அடுத்த ஸ்லோகம் இதை மேலும் விளக்குகிறது அம <Dalvakon> அாத்ம ஸ்லோகம் மிகவும் அழகாக கருத்தை விளக்குகிறது எரிக்கப்படுவது எது எரிக்கிறதோ அது ஒரு நாளும் எரிக்கப்படாது எது எரிக்கிறதோ அது ஒரு நாளும் எரிக்கப்படாது எரிக்கப்படும் எது எரிக்கிறதோ அது எரிபொருள் ஆகாது அப்படி சொன்னா இன்னும் நல்லா விளங்கும் எது எரிக்கிறதோ அது எரி பொருளோ அது எரிக்காது எரிபொருளோ அது எரிக்காது அதாவது அவ்வளவு அன்யோன்யமா சேர்ந்து காட்டுறதுக்காக சொல்லுகிறது இந்த ஸ்லோகங்கள்லாம் எது எரிக்கிறதோ அது எரிபொருள் ஆகாது எது எரி பொருளோ அது எரிக்காது தாக ககாணா எரிப்பது தாக்யம்னா எரிபொருள் எரிக்கப்படுவது எரிப்பது எரிக்கப்படுவது ஒரு பொழுதும் ஆகாது தாகக்ககா நைவ தாக்யம் சாத் அந்த ஏவகாரம் ரொம்ப முக்கியம் தேற்றைய காரம் ஒரு தத்வத் தாஹ்யம் ந தாக சப்ளை பண்ணிக்கணும் அது போலவே தாசியம் தாசியம்னா எரிக்கப்படுவது ந தாகக்கா எரிப்ப எரிப்பதாகாது புரியுதோ ஒரே எரிய எரிச்சலா இருக்குன்னா இரிட்டேஷன் ஒரு அர்த்தம் இருக்கு அதனால இதுவே இரிடேட்டிங்கா இருக்கு தாசியம் தாகத்தகா பதி ஒருபொழுதும் எரிபொருள் எரிப்பவனாக ஆகாது எரிப்பதாக ஆகாது அதாவது அவ்வளவு அன்னியன்னு இருக்கு இப்ப கட்டையிலேயே எரி பொருளும் இருக்கு எரி எரி எரியும் இருக்கு எரியனாலே போதும் அக்னி எரின்னே சொல்லலாம் தப்பு இல்லை நல்ல கற்றாங்கு எரி ஓம்பினே பாடியிருக்காங்க எரி ஓம்பு எரி ஓம்புதல்னா அந்தணர்கள்லாம் எரி ஓம்புகிறார்கள் அப்படின்னா அக்னியை பூஜை பண்ணுகிறார்கள் அக்னியர் தேவோ திகா தீனாம் ஆகையினால எரியே தமிழ்ல அப்படி இருக்கு எரியினாலே அக்னின்னு அர்த்தம் அந்த கட்டையில பாருங்க அது எரிபொருள் இருக்கு எரிபொருளாக கட்டை இருக்கு நெருப்பும் அதுல இருக்கு நெருப்பு வேற அவ்வளவு தூரம் ஒன்னா இருக்கு நெருப்பு விறகு கட்டையில நெருப்பு வேற விறகு கட்டை வேறேன்னு புரியுது விசாரம் பண்ணா ஆனா அது மாதிரிதான் இங்கேயும் ஸ்தூல சரீரத்துல விசாரம் பண்ணாதான் நான் வேற ஸ்தூல சரீரம் வேறன்னு புரியுது இல்லாட்டி என்ன அது நெருப்படா அப்படின்னு தான் சொல்லுவோம் விரகை கட்டைன்னு சொல்ல மாட்டோம் நெருப்புன்னு சொல்லுவோம் ஆனா நெருப்புக்கு உண்மையிலேயே ரூபம் இல்லை அது விரகைக்கட்டை அடைஞ்சாத்தான் ஒரு மந்திரமே இருக்க கட்டோபிரேஷத்தில் ஒரு மந்திரம் இருக்கிறது அக்னி ரூபம் ரூபம் பிரதி ரூபோ பபூவா அதனால அக்னி தான் ஒரு ஒரு ரூபமா காட்டுகிறது அக்னிக்கு உண்மையிலே ரூபம் இல்லை அதோட கட்டையை பொறுத்து தான் அந்த ரூபத்தை கொண்டு வர்றது ஆனா கட்டை அக்னி இல்லை அக்னி கட்டையில் இத நன்றாக நாம் விவேகம் பண்ணுவோமே நமக்கும் உண்மை விளங்கும் இதுபோலத்தான் இந்த சரீரத்தில் நன்றாக பின்னி நான் பிணைந்திருந்தாலும் நான் வேறு இந்த ஸ்தூர சரீரம் வேறுதான் எப்படி விறகு கட்டை வேறு நெருப்பு வேறோ அதுபோலத்தான் ஆக தாகக்கோ நைவ தாஹியம் சாத் முதல் வரியில திருஷ்டாந்திராந்தம் சொல்லுகிறது இந்த ஸ்தூல சரீரம் சூக்ம சரீரம் எல்லாம் ஆத்மா அல்லாதது ஆகையினால இதுக்கு பேரு அனாத்மான்னு பேர் ந ஆத்மா அனாத்மா இந்த ஸ்தூல சூக்ம காரண ஸ்தூல சூக்ம சரீரங்கள் எல்லாமே ஆத்மா அல்ல நான் நான் அல்லாததை நான் என்று நினைக்கிறேன் தான் அல்லாததை தான் என்று கருதுவது அகங்காரம் தான் அல்லாததை தான் என்று கருதுவது அகங்காரம் ஆஹ அயம் ஆத்மா அயம் ஆத்மா ஒரு ஒரு இடத்திலையும் திரும்ப திரும்ப அயம் ஆத்மா அனாத்மா நைவ சனாத்மா நச்சம் அநாத்மா ரெண்டும் நமக்கு அயம் அநாத்மா நமக்கேதான் இந்த ஸ்தூல சூக்ம சரீரமும் அனுபவமாக இருக்கிறது இதுல உணர்வாக இருப்பதும் அனுபவமாக இருக்கிறது எது நான் சரியா நம்ம புரிஞ்சுக்கல அதனால இந்த வாக்கியம் ரெண்டையும் சொல்கிறது அயம் ஆத்மா ஒரு பொழுதும் இந்த அனாத்மாவாகாது இந்த அநாத்மா ஒரு பொழுதும் இந்த ஆத்மாவாக ஆகாது என்ன ஒரு பொழுதும் ஸ்தூல ஷரீரம் இல்லை ஸ்தூல ஷரீரம் ஒரு நான் இல்லை அவ்வளவுதான் மாத்தி போட நான் ஒரு ஸ்தூல சரீரம் இல்லை ஸ்தூல சரீரம் ஒரு நான் இல்லை இந்த திருஷ்டாந்தங்கள் மிகவும் அத்தமான திருஷ்டாந்தங்கள் ஏன்னா நம்ம அவ்வளவு தூரம் பார்த்துட்டே இருக்கிற போது அப்படியே உட்கார்ந்து அழறான் ஏன் அழறான் அது உண்மையிலே அவங்க செலவு பண்ணி கதாபாத்திரமாவே அழிட்டான் இவன் அந்த கதாபாத்திரத்தோட ஒன்றி போயிட்டான் ஒன்றி போனதுன்னு சொல்ற அந்த கதாபாத்திரத்தோட இவனும் ஒன்றி போய் அங்க அழ இங்க அழ பக்கத்துல இருக்க திரும்ப பார்க்க திரும்பி பார்க்க அவர் ஞானி அழாம உட்கார்ந்துட்டு அது மயமா ஆகல அது அழாம உட்கார்ந்து ஞானியா இருந்து சினிமா பார்த்துட்டு இருக்கான் அஜானியா இருந்து அது அப்படியே அது மாதிரிதான் இந்த சரீரத்துல அதாவது வெளியில இருக்கு வெளியில இதுக்கே நமக்கு இப்படி பற்று வரும்னா இதுல இருக்கிற பற்ற எப்படி விடுறது பற்றிய பற்று அற உள்ளே பற்ற சொன்னான் பற்றி பார்த்த இடத்தே பெற்றதை ஏதென்று சொல்வேன் சற்றும் பேசாத காரியம் பேசினான் தோழி தாய்மாரவர் பற்றிய பற்று அற இந்த பற்றி இவ்வளவு தூரம் இந்த பற்றி பிடிச்சு பிடிச்சு பிடிச்சு இந்த மமக்காரம் வேற ஒரு பக்கம் இருக்கு அப்புறம் இந்த சரீரத்துல அபிமானம் இருக்கு பற்றிய பற்று அற உள்ளே பற்றச் சொன்னான் உள்ளே பற்ற சொன்னான்னா என்ன அர்த்தம் உள்ளே பற்ற சொன்னான் பற்ற அந்த மதுரை பக்கத்துல பற்றதுன்னா இன்னொரு அர்த்தம் வேற மதுரை பக்கத்துல பற்றது பத்துறதுன்னா ஓட்டுறதுன்னு அர்த்தம் மாட்டை பத்து வாங்கலாம் மாட்டை பத்து பாற்ற சொன்னான் தெரிந்து கொள் ஸ்வரூபத்தை பற்ற சொன்னான் அதாவது அகண்டாக்கார விற்த்தியை பற்றிக்கொள் அகண்டாக்கார விறத்தியை பற்றிக்கொள் பற்ற சொன்னான் பற்றி பார்த்த இடத்தை அப்படி நான் புரிஞ்சுனேன் என்னுடைய உண்மை ஸ்வரூபத்தை அது தவிர பேசாத காரியம் பேசினான் தோழி யாருமே சொல்லல சொல்லாத விஷயத்தை எனக்கு சொல்லினான் குருநாதன் போது வந்தது அதனால இப்படி பற்றி இருக்கும் ஒரு பொழுதும் அனாத்மா ஆத்மாவாகாது ஆத்மா அனாத்மாவாகாது திருட ஜான சித்தியர்த்தம் திருட ஜானம் உண்டாவதற்காக இந்த வாக்கியங்கள் நன்கு அழுத்தம் திருத்தமாக உபதேசிக்கப்படுகிறது இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகா சொல்கிறது இந்த இருபத்தி ஒன்னாம் ஸ்லோகம் அநாத்மாத் நாத் ஒருபொழுதும் அநாத்மா ஆத்சுல புரிந்து கொண்டு ஆத்மசம் மனுவிதபி சிந்தையே வேறு எதையும் சிந்திக்காதேருபரமேத் புத்தியா திருதி மனஷ்கிரு கிச்சிதப்பி சிந்தயே. வேறு எதையும் சிந்திக்காமல் இந்த தத்துவத்தையே நன்கு ஆழ்ந்து எண்ணுவாயாக இனி அடுத்த ஸ்லோகம் வேறொரு கோணத்திலே பேசுகிறது ஆத்மா சர்வ சாட்சி என்று சொல்லுகிறது இப்ப ஆத்மா வந்து ஸ்தூல சரீரமும் சூக்ம சரீரமும் இல்லை என்று சொல்லிவிட்டது இப்பொழுது என்ன சொல்ல போகிறதுனா இந்த ஸ்தூல சூக்ம சரீரத்திற்கு சாட்சியாக இருக்கிறது சாட்சாத் ஈக்ஷத்தே இது நேர பார்க்கறது ஏதோ அதுக்கு சாட்சின்னு பேரு ஆக என்னால ஆத்மா உண்மையில் இதற்கு வேறாக சாட்சியாக இருக்கிறது இதுவே ஆத்மா அல்ல ஆத்மா சாட்சியாக இருக்கிறது ஸ்லோகத்தை படிக்கலாம் சார்த்தம் பானுநாத் ாதிசம் பிரிவில பிரி சாட்டியவது भाति वाहं, वाहं। प्रमेयादि प्रमे भानुना பிரலட்சணுவது தாந்த சூரியன் எப்படி குடத்தையும் கட்டடங்களையும் பிரகாசிக்கின்றான் பிரகாசிப்பிக்கின்றானோ ஒளிர்விக்கின்றானோ சூரியன் கதிரவன் எப்படி குடங்களையும் கட்டிடங்களையும் ஒளிர்விக்கின்றானோ அது மாதிரி என்னன்ன ஆத்மா அகம் பிரமேயாதி விலக்ஷண அகம் பிரமேயாதியம் சார்த்தம் ஏன பாதி சேவ அகம் ஏன நான் அன்புக்கு திரும்பவும் சரியாக சொல்லுகிறேன் ஏனேத பிரமேயாதியம் சார்த்தம் பாதி சயவ அகம் திரும்பவும் சொல்லுகிறேன் பிரமேயாதினா பிரமேயம் பொருள் ஆதினு சொல்லி இருக்கிறது பிரமாணம் பிரமாத்தா பிரமாதா அறிபவன் பிரமேயம்னா அறிவதற்கு பயன்படுத்தும் கருவி மூன்றும் சேர்ந்துதான் பிரமேயாதிமாதா அறிபவன் பிரமாணம் அறிவதற்கு பயன்படுத்தும் கருவி பிரமேயம் அறியப்படு பொருள் ேன் கண்களால் அறிகிறேன் கண்களால் கடிகாரத்தை அறிகிறேன் நான் அறிகிறேன் நான் அறிகிறேன் கண்களால் அறிகிறேன் கண்களால் புறத்திலே இருக்கின்ற பொருளை அறிகிறேன் இந்த மூன்றையும் என்று அறிகிறேன் நான் வந்து அறியறேன் அறியறேங்கிறது எனக்கு தெரிகிறது ஆக அறிபவனையும் அறிவதற்கு பயன்படுத்தும் கருவியையும் அறியப்படும் பொருளையும் மூன்றையும் நான் அறிகின்றேன் ஆக பிரமாதா பிரமாணம் பிரமேயம் இன்னொரு பாஷையில் சொன்னா ஞானம் ஆத்மபோதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கிறது பராத்மனே ஞாத் பராத்மனி நவித்தியே ஆத்மாவில அறிபவன் அறியப்படு பொருள் அறிவதற்குரிய கருவி என்கின்ற வேற்றுமை இல்லை சூரியன் எப்படி அறியப்படு பொருளையும் அறிபவனாகிய எண்ணையும் கண்ணையும் அறிவிக்கிறதோ அதுபோன்று நான் எல்லாவற்றையும் அறிகின்றேன் அறிபவனையும் அறிகிறேன் அறிவதற்குரிய கருவியையும் அறிகிறேன் அறியப்படு பொருளையும் அறிகிறேன் அறிகிறேன் அறிவதற்குரிய கருவியையும் அறிகிறேன் அறியப்படும் பொருளையும் அறிகிறேன் இங்க ஒரு ஒரே ஒரு வித்தியாச ஜாக்கிரதையா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நான் அறியறேன்னு சொல்றதே வந்து ஒரு உபச்சாரத்துக்காத்தான் ஆத்மா அறிகிறதுங்கிற தன்மைக்கும் அப்பாற்பட்டது அது இந்த சரீரத்தோட சேந்தத்தினால சூக்ம சரீரத்தோட சேந்தத்தினால புத்தியோட சேந்தத்தினால அறிகிறதுங்கிற ஒரு குணத்தை அதுக்கு ஏற்றி வைக்கிறோம் ஆனா உண்மையிலேயே அது அப்ரமாதா அப்ரமாதா அப்ரமேயா அது ஒரு பொழுதும் அறிபவன்கிற தன்மையும் கிடையாது எப்ப அப்படி சொல்லுவோம்னா நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அறியப்படுற பொருளே மாய தோற்றம் சொல்லிட்டார் மாயத் தோற்றம் என்று கூறிய பிறகு அறிபவன் என்கின்ற தன்மை மாத்திரம் உண்மையாகவா இருக்கப் போகிறது அறிபவன் என்கிற தன்மையும் தோற்றமே ஆகும் அறிய உண்மை உண்டு அதாவது சிஷ்யன் இருந்தா தான் குருங்கிற ஸ்டேட்டஸே சிஷ்யனே இல்லைன்னு வச்சுங்க குருங்கிற ஸ்டேட்டஸ் எங்க வரப்போறது குழந்தையே இல்லையா என்னது என்னவோ சொல்லுவாங்க என்னது அடியேன்னு கூப்பிடுறது இல்ல பிள்ளைக்கு பேரு சிவராமகிருஷ்ணன் பேர் வச்சாங்க அது மாதிரி ரொம்ப பிரசித்தமான இது வேற இதே கிடையாதுங்கிற என்ன பேரு வேண்டியிருக்கு உண்மையிலேயே கிடையாது அதை நான் விரிவாக நாளை விளக்குகிறேன் ஆத்மா பிரமாத் விலக்ஷணஹா என்று இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது இதை மேலும் தெளிவாக நாளை வகுப்பில் தெரிந்து கொள்ளலாம் ஓம் பூர்ணமத்பூர்ணமிதம் பூர்ண பூர்ணமு தச்சியதே பூர்ணச பூர்ணமாதாஜ பூர்ணமேவாவசிஷ்யே ஹரி ஓ oh. oh.